நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயான ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல ஒரு கல் உடைக்கும் தொழிலாளி வாழ்ந்து வந்தான் அவன் கல் உடைக்கிறதுல ரொம்பவே கை தேர்ந்தவனா இருந்தான் கல் உடைக்கிறதுல அவனுடைய அறிவு எல்லாரும் பாராட்டத்தக்கதா இருந்தது வீடு கட்டுறதுக்குனா அதுக்கு ஒரு மாதிரி கல் உடைப்பான் கோயில் கட்டுறதுனா அதுக்கு ஒரு மாதிரி கல் உடைப்பான் செலைகள் செய்யறதுனா அதுக்கு ஒரு மாதிரி கல்லை உடைச்சி கொடுப்பான் ஆடு மாடுகள் கட்டக்கூடிய கொட்டகை அமைக்கிறதுனா அதுக்கு ஒரு மாதிரி கல் உடைப்பான் அதுக்கப்புறம் வேலி அமைக்கிறதுனா அதுக்கு ஒரு மாதிரி கல் உடைச்சு கொடுப்பான் எல்லாரும் அவங்ககிட்ட நிறைய வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நல்ல சம்பளம் வந்துகிட்டு நல்ல சந்தோஷமா அவனுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தது ஒரு நாள் அவன் கல் உடைச்சிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது கையில அந்த கல் உடைக்கிறதுக்கான ஒளி சுத்தியலை கொண்டுட்டு அவன் திரும்ப வந்துட்டு இருந்தான் அப்போ பார்த்த ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இவன் இந்த பக்கம் காலையில் ஒளியும் சுத்தியலும் கொண்டுட்டு கல் உடைக்க போகிறான் சாயந்தரம் திரும்ப வரான் அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது முன்னேறவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இதை அவன் காதல் விழுந்ததும் அவன் நினைச்சான் நம்ம சந்தோஷமாக இருக்கோம் ஏன் இவங்க இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தோடு போய் வீட்டில் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான் மறுநாள் காலையில் அவன் ஒளியும் சுத்தியலும் எடுத்துட்டு போய் அந்த வழக்கமாக அவன் வேலை பார்க்கக்கூடிய அந்த பாறை அடிவாரத்துக்கு போய் பாறைகளை உடைக்க ஆரம்பித்தான் அப்போ ஒரு இடத்துல வித்தியாசமாக சத்தம் வந்தது அந்த இடத்துல ஓங்கி தட்டும்போது உள்ள ஒரு பானை இருக்கிறத பார்த்தான் பாறைக்கு நடுவில் ஒரு பானை உள்ள என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டே அந்த பானையை திறந்து பார்த்தவனுக்கு அதிர்ச்சி உள்ளேருந்து ஒரே புகையாக வந்தது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா உள்ளேருந்து ஒரு பெரிய பூதம் வெளியில் வந்து நின்னது அந்த பூதம் அவனை பார்த்து என்ன சொன்னது அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவரை நான் கோவப்படுத்திட்டேன் அதனால் அவர் என்னை ஒரு பானையில் அடைச்சி இந்த பாறைக்கு நடுவில் புதைச்சி வச்சுட்டாரு நீ வந்து இன்னைக்கு என்னை விடுதலை பண்ணி விட்ட அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தர்றேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லிச்சு அப்போ இவன் யோசிச்சு பார்த்தான் நேத்துதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நாம வந்து ஒரு பெரிய பணக்காரனா ஒரு பெரிய மாளிகையில வாழ்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பூதத்துக்கிட்ட சொன்னா நான் இந்த நாட்டிலே பெரிய பணக்காரனா ஒரு பெரிய மாளிகையில வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அந்த பூதம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னதோட நிற்காம அந்த பூதம் என்ன சொல்லுச்சுன்னா இனிமேல் வாழ்க்கையில உனக்கு எது தேவைப்பட்டாலும் நீ என்னை கூப்பிடு நான் வந்து உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் மறைஞ்சிடுச்சு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்த அந்த கல் உடைக்கிறவன் ஆச்சரியமாகி போனான் அவன் குடிசை இடத்துல ஒரு பெரிய மாளிகை இருந்தது அவனுடைய மனைவியும் மக்களும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் அப்படியே சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது பெரிய பணக்காரன் ஆனால் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஏமாற்றம் காத்துி இருந்தது ஒரு நாள் அவனுடைய வீட்டுக்கு வெளியில ரொம்ப ஆரவாரமான சத்தம் கேட்கவும் தன்னுடைய ஜன்னல் வெளியில எட்டி பார்த்தான் பார்க்கும்போது அந்த நாட்டு அரசன் தன்னுடைய படை பரிவாரங்களோட ரொம்ப ஆரவாரமாக பல்லக்கில் போய்கிட்டு இருந்தாரு இதை பார்த்ததும் அவனுக்கு தோணுச்சு மக்கள் எல்லாம் கூடி நின்று அரசனை வேடிக்கை பார்க்குறாங்க அரசன் எவ்வளோ ஆரவாரமாக படை பரிவாரங்களோட பல்லக்கில் போய்கிட்டு இருக்கான் நானும் இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அந்த பூதத்தை கூப்பிட்டு நான் இந்த நாட்டுக்கு ராஜாவாகணும் அப்படின்னு கேட்கவும் அந்த பூதம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு மறுநாள்ல இருந்து அந்த கல் உடைக்கிறவன் அந்த நாட்டுக்கு ராஜாவாயிட்டான் அப்படி அந்த நாட்டுக்கு ராஜாவா கொஞ்ச காலம் வாழ்ந்துகிட்டு இருந்த அவனுக்கு ஒரு நாள் மதிய நேரத்துல கடுமையான வெயிலால வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சது அப்ப அவன் நினைச்சான் இந்த சூரியன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த சூரியன் தான் போல நாம சூரியனானா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூப்பிட்டு நான் சூரியனா மாறணும் அப்படின்னு கேட்கவும் அந்த பூதம் அப்படியே ஆகட்டும் நீ நாளையில இருந்து சூரியனா மாறிடுவே அப்படின்னு சொல்லிட்டு போகவும் மறுநாள்ல இருந்து அவன் சூரியனா மாறிட்டான் சூரியனா மாறினதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு தன்னுடைய சக்தியை காட்டுறதுக்காக அதிகமான வெப்பத்தை வெளிப்படுத்தினா அப்ப மக்கள் எல்லாம் சூரியனை பார்த்து சூரிய பகவானே கொஞ்சம் உன் வெப்பத்தை குறைச்சிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கவும் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகி போச்சு நம்மளை எல்லாரும் வேண்டி விரும்பி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு ஒரு நாள் வானத்தில் மேகம் அதிகமாக சூழ்ந்து சூரியனை மறைச்சது அப்போது இவன் எவ்வளவோ வெப்பத்தை அதிகமாக வெளிப்படுத்தினா கூட அந்த மேகம் மறைச்சதுனால பூமியை வெப்பம் அதிகமாக தாக்கலை அப்போது இவன் என்ன நினச்சான்னா இந்த மேகந்தான் நம்மளை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது அது நினைச்சா நம்மளுடைய வெப்பத்தை கூட தணிக்குது அதனால நம்ம மேகமாக மாறினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி நினச்சி அந்த பூதத்தை கூப்பிட்டு நான் மேகமாக மாறணும் அப்படின்னு கேட்டான் அந்த பூதம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இவன் கொஞ்ச நாளைக்கு மேகமாக இருந்து வானமெல்லாம் பறந்து சூரியனை மறைச்சு தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு ஒரு நாள் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துறதுக்காக இடி மின்னலோட ஒரு பெரிய மழையை அவன் பொழிஞ்சான் மழை பெய்யுதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கவும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி நம்மளால் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மழையை விடாமல் பொழிஞ்சிக்கிட்டே இருந்தான் மழை கொஞ்சம் அதிகமாகவும் இரவு பகலாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கவும் மக்கள் எல்லாம் வேண்ட ஆரம்பித்தாங்க வருண பகவானே எங்களை வந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுத்தாத மழையை நிறுத்து அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு நம்மளை நோக்கி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க அதனால நம்ம இன்ன கொஞ்சம் மக்களை கஷ்டப்படுத்தி பாப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக மழையை பெய்ய ஆரம்பிச்சான் எங்க பார்த்தாலும் வெள்ளம் ஓடுச்சு வெள்ளம் ஆறா பெருகி ஓடும்போது மக்களுடைய விவசாய நிலங்கள் குடிசைகள் வீடுகள் எல்லாம் அரிச்சுக்கிட்டு போச்சு இதை பார்த்ததும் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தது நாம தான் அப்படின்னு மறுநாள் காலையில தன்னால ஏற்பட்ட வெள்ளத்தினால நடந்த சேதத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே மேகமா அப்படியே பறந்துக்கிட்டு வந்தான் வரும்போது பார்த்தா ஒரு பெரிய பாறை நல்ல திடகாத்திரமா இந்த வெள்ளத்தினால எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம நிக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான் இந்த பூமியவே வெள்ளத்தால நம்ம புரட்டி போட்டுட்டோம் ஆனா இந்த பாறை மட்டும் அப்படியே நிக்குது நாம இந்த பாறையாக மாறினா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாறை தான் அந்த உலகத்துலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்தை கூப்பிட்டு நான் வந்து பாறையாக மாறணும் அப்படின்னு கேட்கவும் அந்த பூதம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு மறுநாள்லேருந்து அவன் பாறையாக மாறிட்டான் பாறையாக மாறினதும் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாமல் அவன் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தான் யாராலையும் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாறையாக அப்படியே கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஒரு நாள் அவனுடைய காலடியில ஏதோ சத்தம் கேட்டது டொக்கு டொக்கு டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கவும் குனிஞ்சு பார்த்தான் பார்த்தா ஒரு மனுஷன் உளியையும் சுத்தியலையும் எடுத்துட்டு வந்து அந்த பாறைய அடிச்சு உடச்சு கல்ல பேத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் இந்த பாறைய விட சக்தி வாய்ந்தவன் ஒருத்த இருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த பூதத்தை கூப்பிட்டு நான் இந்த பாறைய உடைச்சு எடுக்கக்கூடிய அந்த மனுஷன் நான் மாறணும் அப்படின்னு கேட்கவும் பூதம் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு போயிடுச்சு திரும்ப அவன் கடைசியில என்ன வேலை பார்த்தானோ அதே வேலையை பாக்குறவனா வந்துட்டான் இப்பதான் அவனுக்கு புரிஞ்சது நாம சின்னவங்க சக்தி இல்லாதவங்க அப்படின்னு மற்றவங்க பேசுறத பத்தி நாம கவலைப்படக்கூடாது நாம என்ன வேலை பார்க்கிறோமோ அந்த வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சு சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நிம்மதியா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் சரி நேயர்களே